அதுபோல் சானாவில் நமக்கு ஒன்று தான் அவங்களுக்கு ச நான்கு வழி இப்படி இருக்கிற எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா கானாவுக்கு நான்கினோம் சானாவுக்கு நான்கினோ சானாவுக்கு நான்கினோ சானாவுக்கு நான்கினோ பானாவுக்கு நான்கினோ மா அப்புறம் ஹ வ என்ற எழுத்துக்கள் அதோடு கூட ஆனாவில் வருங்கும்போது அவங்களுக்கு ஆ ஈ ஐ இப்படி இந்த நாற்பத்தெட்டு எழுத்துக்கள் இந்த நாற்பத்தெட்டு எழுத்துக்களாவது நாற்பத்தெட்டு புலவராக பிறக்கட்டும் தரம் அப்போ நீ இப்போ நாற்பத்தெட்டு பிறகு பிறக்கணும் அதை வேண்டி கொண்டதுனால உன் வயமாக இருக்கிற எழுத்துக்கள் புலவராக பிறக்கட்டும் என்று சொல்லலாம் அப்போ நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி நற்கனக கிழிதெருமி கருளி நோன்கால் என்று சொல்லும் போது இந்த புலவர்கள் சாவம் எய்திய புலவர்களாகவா இருந்தார்கள் திருவருள் காக்க எடுத்துக்கொண்ட இலக்கியத்தை நம்ம படிக்கக்கூடாது அப்படி ஒரு ஐயம் ஐயம் புலவர்கள் இந்த கருத்தின்படி பெருமானோட வீட்டில் புலவர்கள் சாபம் பெற்ற புலவர்களா என்பது அப்படிலாம் எதுக்கு சிவம் முற்றுங்க அதனால் அப்படி அந்த புலவர்களாக இருந்தாங்களாம் அந்த பொருள்களாக பிறகுன்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் அமைதி கிடைச்சது அப்படி அமைதி கிடைத்த உடனே இல்லை இப்பொழுது அந்த அவையெல்லாம் பிறக்கிறார்கள் எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இங்க முன்னே வந்து பாட்டு வந்துடுது அத்தகு வருணம் எல்லாம் ஏறி நின்று அவற்றவற்றின்மைத்தகு தன்மை எய்தி வேறு வேறு இயக்கம் தோன்ற உத்திடும் அகாரத்திற்கு முதன்மையாய் ஒழுகுநாதர் முத்தமிழ் அளவாயம் முதல்வராம் முறையாமோ அப்படி இந்த நாற்பத்தெட்டு புலவர்கள் தோன்றுவார்கள் தோன்றினால் நம்முடைய சொக்கநாத பெருமானே அதற்கு தலைவராக இருந்து அந்த புலவர்களை ஆற்றுப்படுத்துவார் ஓ சொன்னாராம் அந்த நாமகண்டத்தில் யாரு நான்முகன் தாம் ஒரு புலவராயி திருவுரு தரித்து சங்க மாமணி பீழ தேறிவையே நாற்பத்தி ஒன்பதாம் அவராயி நாற்பத்தெட்டு புலவர்கள் பெருமாந்ச நாற்பத்தொன்பது புலவர்களாக இருந்து வீட்டிற்பார்கள் என்னின்று அவர் அவருக்கு அறிவு தோற்றி ஏ மூரப்பு காப்பார் எந்த நன் கமல இப்படி இருப்பாங்கப்பா அந்த புலவர்கள்லாம் நல்லா நீடு இருப்பாங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் அக்கரம் நாற்பத்தெட்டும் அவ்வழி வேறு பிறந்து இப்பொழுது எங்கெங்கோ பாட்டு நாற்பத்தெட்டும் பிறந்து எழுத்து இந்த எழுத்துக்களை பிறந்த நீங்க வந்து இன்னைக்கு இந்த நேரத்தில் கதையை முடிக்கிறது இதோ இப்பொழுது அந்தங்களா பதினாறாண்டுக்கு பின் பண்மான் கலைகளின் வகைமை தேர்ந்து அருமையா படிச்சுட்டாங்க சரி ஆரியும் ஏனை தொற்பதினட்டு எல்லாம் பன்மொழி புறவர் சிபிஎம் இது தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிற பதினெட்டு மொழிகளையும் படித்து தமிழையும் படித்து அருமையாக படிச்சுட்டாங்க பன்மொழி புறவர்களாக இருந்துட்டாங்க யாரு அந்த நாப்பத்தெட்டு பேர் தக்க தென்காலை நூல் தேற்றி புலமையில் தலைமை சார்ந்தார் அப்படியெல்லாம் இருந்து நாப்பத்தெட்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படி இருந்தவர்கள் என்ன செய்தாங்க கழுமணி வைரம் வைந்த காலன் பல அன்றி கண்டி கொழுமணி கலனும் பூனும் குடிநீலா நேற்று மையர் வடுுவர தெரிந்த செஞ்சல் மாலையால் எல்லாரும் திருக்குறள் படிச்சோங்க அதனால ரெண்டாவது அழகா படிச்சுட்டாங்க பன்முடி புலவராக இருக்கிறாங்க நல்ல புலமை இருந்தால் என்ன செய்யணும்ப்பா ரெண்டாவது குரலுக்கு போ கற்றதனாளாய பயனென்கள் திருவள்ளுவர் பரமசாது என்ன நாற்பத்தெட்டு பேர் வந்திருக்கிறீர்களா அப்படின்னா ஆம சாமி கற்றதனாளாய பயனென்குள் படித்ததனுடைய தெரியுமா அப்படின்னார் அதை ஐயாட்டு தெரிந்து கொண்டு போய் அதன்படி நடக்கிறதுக்காக இருக்கிறவங்க பாலரிவன் நற்றால் தொடாரனின் பயனில் பாலறிவன் நாள தொழுதாக பயனுண்டு ஆணை அதனால அதது நல்ல அருமையாக மற்ற நகைகள்லாம் போட்டுவிட்டுதான் அதோட நேபாளத்து உருதராட்சம் ஆறு வடம் நல்ல ஆறுமுகம் உடையது மஞ்ச கைத்தில் கட்டி போட்டுவிட்டு சிவஜி தினமும் திருக்கோவில் போவும் போனால் என்ன பண்ணும் ரெண்டு மாலை ஒரு மாலை என்ன அருமையாக இருக்கிற நறுமலரை தொடுத்து கையினால் மாலை இன்னொன்று வாயினாள் சொல் மாலை இன்னொன்று பா மாலை இந்த ரெண்டு மாலையும் சாத்தி வழிபட்ட பிறகுதான் சாப்பாடே சாப்பாடு யார் அந்த நாற்பத்தெட்டு புலவர் இப்படி எல்லாம் பக்தியோடு இருந்ததாக புலவர் இருந்ததாக காதில் போட்டு வைங்க போட்டு எனவே இப்படி இருந்தார்களாம் புலந்தோறும் போயி போயி புலமையால் வென்று வென்று அந்த கற்றதனால் பயன் என்ன அப்படின்னு கேட்டால் மற்றவருக்கெல்லாம் உணர்த்துவது அதனால் இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு இன்றைக்கி வந்து ஆற்காடு நாளைக்குங்களா இது ரத்னகிரி ஆறுக்கு நாள் வேலூர் அக்கடுத்த நாள் அந்த பகுதியில் இது என் சொல்லுங்களேன் தேவியாபட்டினம் அப்புறம் திருவண்ணாமலை போலூர் இப்படியா திருக்கோவிலூர் பண்டுட்டி இப்படியா இப்படியாக புலந்தோறும் சென்று போய் புலமையால் வென்று வென்று மலர்ந்ததன் பொருளை நீத்த வழங்கடு வந்து நிலந்தரு திருவினாண்ட நிதிநிதி செழியின் செங்கோல் நலந்தரு மதுரை நோக்கி நன்னுவார் எல்லாம் அப்படி எல்லாம் போய் சென்று விட்டு அந்த புலமை நிலத்தினாலே எல்லாரையும் வெற்றி கொண்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு வர்றாங்களா ஒரு நாள் அப்படி மதுரை வருகின்ற பொழுது இதோ அண்மையில் மதுரை நகராட்சி எல்லை வரவேற்கிறது வணக்கம் நன்றி அந்த இடத்துக்கு வர்றாங்க மதுரை நகராட்சி தானே மாநகராட்சி மதுரை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கின்றது வருக வருக வணக்கம் என்று போட்டார் அந்த இடம் வந்தவண்ணு பற்பல கலைமான் தேச்சி பணுவலின் பயனாய் நின்ற அற்புத மூத்தி எந்த ஆளவாய் அடிகள் இந்த நாற்பத்தெட்டு பேரை வரும்போது பெருமான் பார்த்தாராம் அவர் இயலிசை நாடகமாகிய முத்தமிழில் திட்டகர் அதனால் அவர் ஒரு புலவராக வந்து எங்கே இந்த மாநகராட்சி வருக வருகன்னு சொல்றதுல அந்த இடத்துக்கு வந்தார் வந்து ஆலவாயிகளங்கோர் கற்பமை கேள்வி சார்ந்த கல்வியின் செல்வராகி சொற்பதம் கடந்த பாதம் இருநிலம் தோய வந்தார் சொக்கநாதரா வந்தார் அநேகமா பேனம் கூட கேக்குது இருநிலம் தோய வந்தார் காலில் நடந்து வந்தார் நடந்து வந்தார் மதுரைக்கு மாநகராட்சி அந்த வரவேற்புங்க எவ்வளவு தூரம் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம பிரச்சனை வைப்பாங்க வேணான் எனவே அவன் தானா அள்ளி அவ்விடை வருகின்றாரை நோக்கி நீர் ஆரை நீவர் எவ்விடை நின்றும் போதுகின்றனர் என்ன அன்னார் வெவ்விடை அணையீ நாங்கள் விஞ்சையர் அறிந்தோர் பாவம் வவ்வீடு பொருளை நாட்டில் வருகின்றம் இன்னலோடும் வந்தவனை இவர் என்ன பண்ணார்னா நீங்க அவங்க எல்லாம் வணக்கம் பெருமான் வணக்கம் செய்வாரா செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் எப்படி தெரியும் உணவு கையானி அவன் கை இப்படி சேர்ந்ததே இல்லை சேர்ந்திருக்கு இப்படி சேர்ந்திருக்கு வாழ்க்கை சேர்ந்ததே இல்லை சேர்ந்த கையாணி எங்க இருக்கிறான் எங்கும் தெரிந்தானி திருவாசனம் அதனால அப்படி அந்த நாற்பத்தெட்டு புலவர்கள் வணங்கினாங்க இவர் என்னன்னு கேட்டார் அப்படின்னா அப்படியே அப்படி சொன்ன அப்படி சொன்ன உடனே அவர்கள் என்ன சொன்னாங்க இந்த மாதிரியாக நாங்கள் ஒரு சாபத்து நாள் நாற்பத்தெட்டு புலவர் இருந்தோம் எல்லோரும் உங்களுடைய அருள் ஆள் நாங்கள் படித்தோம் படிச்சுருந்து இப்போ புலவராக இருக்கிறோம் எல்லாம் மதுரையில் வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை புலவரோடு தானும் வந்தாராம் எங்கே வரவேற்பு கொடுத்த மாதிரி வரவேற்பென்று வரவேற்பு கொடுத்த மாதிரி அல்லவா நீளம் தோய வந்தார் வந்தவர் இப்படி எல்லாம் கேட்டு எல்லோருமாக இப்பொழுது சென்றாரலாம் சென்று அங்க என்ன செய்தார் விம்மிதமடைந்து சான்றோர் விண்நிலை விமானமேய செம்மலை வேறு வேறு செய்யுளால் பரவி ஏற்றி கைமலை உரிய நார்ந்தம் காதொழுது இறைஞ்சி மீண்டு கொய் செவ்வேல் செழி என கண்டார் அவ்வரும் ஒவ்வொரு செய்யுள்ள வைத்து பாடினாரலாம் யார சொக்கநாத அப்போ நாற்பத்தெட்டு பாட்டு பாடியிருக்கணும் ஒரு பாட்டு கூட கிடைக்கல நாற்பத்தெட்டு ஒவ்வொரு செய்யுளால் நம்ம சரி இது போல ஒரு ஊருக்கு சென்று ஒரு பதியத்துக்கு சென்று ஒவ்வொரு செய்யுள் மட்டுமே பாடிய இன்னொரு அடியவர் யார் பெரிய புராணத்தில் ஐயடிகள் காடவர்கள் அவர் ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு பதிய பாட்டு தான் பாண்டார் பதியம் பாடல ஒரு பாட்டு அதில் இருபத்தி பாட்டு தான் கிடைச்சிருக்கு இங்கே என்னென்ன நமக்கு வந்து பாவமோ அவ்வளவும் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லைனா அவர் எது இருபத்தி நாலு தலை தான் அருமையான பாட்டு ஒரு பல்லவ மன்னராக இருந்து தூக்கி எறிஞ்சிட்ட பதவியை இது என்னது அப்படின்ட்டு ஒவ்வொரு திருப்பதியா சென்ற தலையாத்திர சென்றவர் அவர் அது ஐயக்காரவருக்கும் ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு பாட்டு ஐயா நல்ல அருமையான பாட்டு என்ன அருமையான வச்சு பாடுறீங்களா ஐயாரு வாயாறு பாயா முன்னெஞ்சு அழை பின்னா திருவையத்தில் தோன்றாமரு முதல் மூன்றாவது ஐயாருன்னா ஐ என்ன கோழ தெரியுது இந்த கோடை தள்ளும்போதுட்டுமந்தவரம் அது இறக்கும்போது மேமூச்சு கிமூச்சு வாங்கி அந்த கோழ எல்லாம் வந்து வாய் வழியா வரும் சிவா அதுக்கு முன்னே பெருமானே அஞ்சேலருந்து அழுத்திப்பான்னு திருவிழாசில் தேவாரத்தில் கேட்டுக்கிட்டேன் அந்த திருவிழா தேவாரம் தான் இங்கே ஐ ஆறு வாயாறு பாயாமல் இந்த கோடை எல்லாம் இந்த வாய் வழியாக வந்து சரி தந்தி கொடு சீரிய சீரியசெல்ல டெட்டுன்னு கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஐ ஆறு வாயாறு பாயாமுன்னு ஐயாறு வாயால் அழைய திருவிழாத்த நின்னுதா என்று பாரு ஒரு பெரிய பல்லவ பெருமன்னன் மகேந்திரவர்மனன் கூட பாடலை முன்னால் தவறு செய்து பின்னால் காலையில் தான் விழுந்து குணப்படுத்தும் கோவில் தான் கட்டினான் ஆனால் பாடியது இந்த பண்ணும் ஐயடிகள் காடை வருவோம் அருமையான இருபத்தி நாலு ரண்பாக எனவே இப்படியாக நாற்பத்தெட்டு பேர் நாற்பத்தெட்டு செய்வோம் பாடியிருக்கிறாங்க செய்தும் நமக்கு ஒன்றும் கிடைக்கல போய் நேராக பாண்டியனை போய் பார்த்த உடனே பெருமகிழ்ச்சியாகவும் இருக்குது என்னென்னு இப்படிப்பட்ட புலவர்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தையே புலவரத்துடையும் அது மாதிரி உங்களெல்லாம் சேர்ந்திருக்குது அதனால் இந்த நாற்பத்தெட்டு பிறவர்களும் எங்கே இருக்க போக வேண்டாம் இனி எங்களுடைய அவைக்கல பழத்தில் இருந்து அணி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு யாதானும் ஆறாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனியுங்கள் அவங்கள ஆனால் அவன் வேண்டுகோளுக்கணுங்க நாற்பத்தெட்டு பேர் சொல்லிட்டாங்க ஏன் பெருமானும் நாற்பத்தொன்பதாவது பேராக இருக்கணுமே அதனால் அதனால் நாற்பத்தெட்டு பேர் இவர் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்து தங்கினாரலாம் திற மலிழுக்கம் சியர் போலும்டு திங்களங் கன்னி வைந்த செக்கரம் சடிலநாதன் மங்களம் பெருகு கோயில் வடபுட வட குட புலத்தின்மாடோர் நல்லா தெரிஞ்சிங்களா வட குட புலம்னர் வட தெரியும் குடன்னு வடமேற்கு மூலையில வடமேற்கு மூலையில் தங்கினான் இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த இன்றைக்கு அமைச்சிருக்கிறாங்க கோயிலில் அது ஏன் இப்படி வந்து வளம் வந்து இப்படி வந்து இந்த மூலையில் அந்த மேலே அந்த கோயில் இருக்குன்னு இந்த வரி அதை வச்சு வாழ்கை வாழ்கை அப்படி இருக்கிற நூலில் இருக்கிறத கொஞ்சம் குறிக்கோளாக பின்பற்றி செய்தார்களே அது வரைக்கும் நல்லது இனி மதுரை சொக்கவாய் போகும்போது நிச்சயமாக அப்படி வளம் வருகின்ற பொழுது கொஞ்சம் ஒரு நான்கு படி அப்படி ஏறி நின்று அந்த பெருமானி நடுவிலே திருமேனி கொண்டு சுற்றி நாற்பத்தெட்டு புலவர்கள் சங்ககால புலவர்கள் அல்லவா கவிழரும் பர்ணரும் அல்ல நைக்கீரரும் ஆகியிருந்த பெரும் புலவர்கள் அல்லவா அந்த புலவருடைய திருமீனியும் சொக்கநாத திருமீனியும் கண்டு வழிபாடு செய்யும்படியா கேட்டுக்கொள்கிறேன் வட கூட புலத்தில் மாடோர் தங்க மண்டபம் உண்டாக்கி ஒரு அருமையா தங்குவதை தகமைசால் சிறப்பு நல்கி அங்கமர்ந்து இருத்திரனை இருத்தினார் அறிஞர் தம்மை புறவர்களெல்லாம் ஒன்று உணவுக்கு மற்றதெல்லாம் கவலை வேண்டியதில்லை அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிறோம் அருமையான ஆட்களை கொண்டு அருமையாக சமையல் செய்கிறோம் நீங்கள் காலையிலே அறிந்தால் தங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அருமையாக சிற்றுண்டி எழுந்தலாம் நண்பர்கள் உண்டினாலும் சுவைத்திலாறு வித்துன்னு அருமையாக சாப்பிடலாம் மாலையில் எதுவும் உங்களுக்கு இளநீர் போன்றவை காவியெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் அதனால் சொல்லலாம் இளநீர் போன்றவை எது வேண்டாலும் விரும்பலாம் இரவு எட்டு மணியோ ஒன்பது மணிக்கோ பெருமானும் அர்த்தஜாம் வழிபாடு செய்துட்டு தான் சாப்பிட்றதுன்னு ஒரு நீதி வைத்திருந்தால் ஒன்பதரை மணி போல அங்கே தயாராக இருக்கும் ஒரு குறையும் இராது என்று சொன்ன அவங்களும் பாண்டியனும் சொக்கநாதர் இருக்கும்போது என்ன குறையும் ஈழேம் ஏ பாவாய் புலவரில் புலவராக பாடிட்டாங்க என்ன குறையும் ஈழேம் ஏ பாவாய் பெருமானும் பாண்டியனும் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை அப்படியாக சொல்லி தங்கினாரலாம் வன் தமிழ்நாவினார்க்கு மன்ன வரிசை நல்க கண்டுளம் புடுங்கி இங்கே எங்க போனாலும் அங்கே சில புலவர் அங்கே இருக்காங்க இந்த மாதிரி வந்த நாற்பத்தெட்டு பேரை அவருக்கு வரிசையில் சிறப்பு கொடுத்து நீ இப்படி தங்குங்க எங்கேயும் போதேன்னு சொன்னேன் அந்த உள்ளூரில் இருக்கிற புலவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பாவி என்ன பாவி திருவள்ளுவர் பாவினு சொன்னது ரெண்டு தான் பண்பை தான் சொன்னார்னு சொல்லியிருக்கேன் இதில் வச்சா கூட அதிகமாக சிலதெல்லாம் ரிப்பீட் ஆகும் நான் அப்பப்போ சொன்னது அதனால பின்னால் அதெல்லாம் எடுக்கணும் எடுத்தீங்கன்னா சரி வரல ஏன்னா நான் இப்போ சொல்லும் போது என்ன போன மாசுன்னு சொன்ன இந்த மாசு சொன்ன சொல்றேன் ஆனால் அந்த கோர்வைன்னு வருகின்ற அதெல்லாம் அப்படி மெதுவாக அடிச்சிடணும் வலுவலை கால வகி நான் அப்படி ரெண்டே தான் என்னது இது மாதிரி இருக்கு என்ன சொன்ன ரெண்டு ரெண்டு பாவி அழுக்காரன ஒரு பாவி திருச்செற்று தீவுடி வைத்து விடும் அடுத்தவங்க வெள்ளையும் ஜல்லையுமாக போகும்போது அல்லது ஏதேனும் ஒரு முன்னேற்றம் காண்ட போது இவனுக்கு பக்கு பக்கு பக்குன்னு வருதுன்னா அந்த பாவிதா அதுதான் இந்த அழுக்காரு இன்னொரு பாவி அதை மட்டும் இவங்க ஒத்துக்குறான் ஒரு பாவி வறுமை என்பது ஒரு பாவி திருவள்ளுவர் திருவாயால் இரண்டு மக்களை சொல்லாமல்ண்பாற்றே தான் சொன்னார் தீய பண்பை சொன்னார் மக்களை பாவின்னு திட்டவே இல்லை கேட்க அந்த சொல்ல கொண்டு திட்டப்படாது திட்டு தெரியாது மனுஷனுக்கு திட்டவே தெரியாது ரொம்ப போச்சுன்னா கூட கூட விழக்கம் பாடுகிறார் துறவிக்கு மண்பெஞ்சில் துறவர் துறவு துறவுங்கிறது இதில் இருக்குன்னா துறவர் அதில் இல்லைங்க துறந்தாற்போல் வஞ்சித்து வாழும் ஆமாங்க பன்கணா அவரால முடிஞ்சது பன்கண வேற ஒன்று சொல்லுது திட்டு தெரியாது திட்டும் சமயத்தில் அவினும் வாழினும் எண்கள் இருந்தன்ன சிவசிவ அப்படியும் மக்களையே பொருள் கைவர் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டது மனுஷனுக்கு வரும் கோபம் இருந்தாலும் ஒரு நிதானமான கோபமாக இருக்குது அந்த பாவியை சொல்லி திட்டினார் கம்பர் ஏப்ப விடிய காலம் மூன்ற மணி மூணு முக்கால் மணி நின்மகன் ஆழ்வான் நீ இனிதாழ்வாய் நிலமெல்லாம் உண்மயம் ஆளுதி தந்தேன் உரை குன்றேன் என் மகன் என் கண் இன்னுயிர் எல்லா உயிருக்கும் நன்மகன் நாடிரவாமே நயவென்றான் மனா பாவி இனி என்பல உன் கழுத்தில் நான் உன்மகனுக்கு காப்பு நானாம் என்றான் மன்னையாவான் வரும் பிரதனையும் மகன் என்று உண்ணேன் முனிவா அவனும் உரிமைக்கு ஆகான் என்றான் வணக்கம் அப்படின்ட்டு ஆவும் இப்படியாக அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அழுக்காரன ஒரு பாய் வந்துட்டு வந்ததுனால என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்த புலவர்களுக்கெல்லாம் வடமேற்கையில் வந்து ஒரு கட்டடமா காலட்டிவனா மத்தியான சாப்பாடா சாயந்தரம் இளநீரா ராஜே சாப்பாடா அடாதாடா அப்படின்றது அவன் என்ன பண்ணான்னு கேட்டா அந்த உள்ளூர் புலவர்கள்லாம் என்னென்ன தினமும் இந்த நாற்பத்தெட்டு பேர்த்து வந்து உங்களுக்கு திருக்கோயார் தெரியுமா முப்பத்தஞ்சாம் பாட்டன்று இருபத்தஞ்சாம் பாட்டன்று மறுநாள் காலில் இறையனார் கழுவையில் பத்தாம் பக்கத்தில் ஒரு ஓமியிருக்குது அது என்னன்னு சொல்லுங்க பிடிச்சி ஆலோசனை அந்த புலவரெல்லாம் பார்த்தாங்க நாற்பத்தெட்டு பேரும் பந்து ரொம்ப கடினப்பட்டாங்க இப்படி தினமும் போட்டு எங்களை அறுக்கிறான் இங்கே இருக்கிற உள்ளூர் புலவரெல்லாம் அப்படின்னு சரியெல்லாம் போய் நம்ம ஆண்டவங்கிட்ட சொல்லுவோங்க ஆண்டவங்கிட்ட போய் சொன்னாங்க சொன்ன உடனே அப்படியா புலமை காழ்ப்பு என்ன பண்ணுறது சரி நான் ஒரு ரெண்டு ஜான் இப்படி ஒரு ஜான் இதில் ரெண்டு ஜான் இருக்கிற ஒரு பலகை தர்றேன் அந்த பலகையில் போய் வச்சுங்க அதுதான் அளவு கருவி உங்களுக்கு தக்க புலவராக இருந்ததுன்னா உட்கார வைக்க அந்த பலகை இல்லைன்னு அப்படி இருந்தார் சுவாமி சொக்கனாதான் நீங்கள் அப்படி தரணும் அருமையாக ரொம்ப பெரும்பலகம் எல்லாம் ரொம்ப சின்னது ரெண்டு சான் இப்படி இதில் ஒரு சான் அப்படி உட்காராம் ஆனால் நல்ல தக்க புலவர்களாக இருந்தால் இதில் லட்சம் பேர் உட்காரத்துக்கூட அப்படியே அகன்று கொடுக்கும் இல்லை அதுக்கு ஏற்பதான் அந்த இடம் இருக்கும் இந்த பலகை வந்துட்டுன்னா யூனிவர்சிட்டியே வேண்டியதுல இருக்கும் உட்காரா த்ரீ இயர்ஸா டூ இயர்ஸ்க்கு உத்தாடா உட்காரதில்ல அப்படிங்கிறது தள்ளி விட்டு தான் போறேன் பரிசு வேணாம் இது வேணாம் அங்கே திருத்தது பரிசுக்கு பணம் கொடு அது கொடு நிறையா கொடு கொஞ்சமாக கொடு திருச்ச மாட்டேன் சைக் பண்ணுறது எல்லாம் போடும் இந்த பழகையை வந்துட்டு தான் டிகிரி சேர்ந்த பலகை பழக வந்துருது ஒரு செகண்டில் இது வச்சதில் ஏதாவது ஆறு நாள் அஞ்சு நாள் தேர்வு தேர்வுக்கு பணம் கட்டுறது கூட்டிவிட்டான் குறைச்சிவிட்டான் என்னென்ன போராட்டம் பண்ணாங்க பாருங்கள் இந்த மாதிரி பழகத்தை வந்தால் தேவலாம் ஹலோ ஆனால் ஆண்டவன் தருகிற பலகளை உட்கார்றதுக்கு அருகது இருக்காங்கிறது தான் நமக்கு இங்கே தகுதி இருக்குதா இல்லை அதனால் அப்படி ஒரு பழைய தான் சதுரமாய் அளவிரண்டு சானது இப்பலகை மதியனும் வாலிதாகும் மந்திர வலியதாகும் எல்லாம் முழம் வளர்ந்து இருக்க நல்கும் உங்கள் மாதிரி போலவர் தக்கவராக இருந்தாங்கன்னாப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முழம் அதுக்கு மேலே த இடம் தர ரொம்ப அளவாக தருமா ஆமாம் ஆமா அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழவு போல தோன்றாக்கிடும் திருவள்ளுவர் அதனால் அந்த ஒரு மடம்தான் இன்னொருத்தர் வந்து உட்காரும்போது தக்கவராக இருந்தால் ஒரு மடம் அப்படி நீதே போகும் போ அதனால் இது நமக்கு அளவுகோலாம் இருக்கும் என்று எம்பி இருந்தார் அவ்வளவுதான் இது வந்தோம்ன்னா அவன் அப்படியே வெற்றிகரமான வாபஸ் ஆகணும் ஏன்னா அவனுக்கு தெரியுமில்ல நான் தனக்கண் பின்மை யானும் தானும் என்றாரே அது மாதிரி போயிடும் எனவே இருங்கலை வல்லோரெல்லாம் இம்முறை ஏறி ஏறி ஒருங்கிணிதிருந்தார் இந்த நாற்பத்தெட்டு புலவரில் ஏறி உட்கார்ந்தா நாற்பத்தெட்டு மூணு நீளம் அந்த பலக ஆயிடுச்சு ஒத்து இடம் கொடுத்து நாதன் மகன் அகலம் காட்டி தோன்று நூல் போன்றான் உடனே கேட்டாங்க ஏ சார் ரெண்டு சான் பலகை இது போய் இத்தனை புலவருக்கும் ஒவ்வொரு முளை நீண்டு கொடுக்குமா நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் சங்க பலகைன்னு அதனால கேட்குறேன் நான் ஒன்னக்கா குரல் தானே ஆமா அதுக்கு பத்து உரை இருந்து மேல உரை வரைக்குது அதுல ஒவ்வொரு குரலுக்குமே தரமான உரை நாலஞ்சு உரை இருக்கு தெரியுமா திருவள்ளுவர் மாலை ஆசிரியர் அங்கிருந்து வந்தார் அடா திருக்குறளை பட்டு பேசிட்டு போல இருக்குது இது வரைக்கும் சொன்னமே சொன்ன உரை இல்லைங்க உள்ளுணர் உள்ளும் பொருள் எல்லாம் உண்டன்ப வள்ளுவர் வாய்மொழி மாட்டேன் வரியக்கலக ஒரு முழம் போயிட்டு போட்லா இருக்குற காட்டுல இருக்கிறது நூல் சின்னதான இருந்தாராம் இருந்து பல்லரும் செய்த பணுவரும் பொ மலரும் செல்வமும் சொல்லின் வளமையும் குளமும் செய்யுள் குறிப்பு தலைமயங்கி கடந்த தன்மையால் அவரவள என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஒரு இருபது நாள் அப்படி தங்கறதுக்குள்ள அவரவரும் தான் தான் தோண்டிய போல் செய்யுள் எழுதினாங்கனா அவளவு செய்யலாம் செஞ்சு போச்சுன்னா இவர் சுயில் காத்துல பிறந்து அங்க போய் அந்த சுய வந்து யார் செய்யுள் யாருதுன்னு எழுதுல கீழே அடியில் எழுதுனா அதனால இவங்களுக்கு கைப்பிடிச்சேன் ஐயா ஏன் செய்யல மாதிரி இருக்கேன் இல்லைங்க இது நான் பாடினது இது உங்க இல்லையே இவங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கோம் யார் செய்யணும் இல்ல யார்கிட்ட போறது செய்வதப்பத்தி தெரியும் போகணும் கடந்து சொக்கநாத போனவொன்னு அவர் ஒரு புலவராக வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டார் எடுத்து பார்த்தவனே புண்ணியவானுக்கு தெரியுது அதனால வந்து எல்லா உயிர்தரும் நிற்கின்ற பரம்புரல் ஆதலினாலே சொல்ல முடிஞ்சது உயிர்குயிராய் அங்கெங்கே நின்றான் நிற்கின்ற தரமாக அதனால தபிலர் இங்க வாரம் நக்கீரர் நீ எடுத்துக்கோணர் நீர் வரும் அறுவடை இப்படி இருக்கிற பெருமான் எங்களுடனே போகும் தேவையான ஒன்பதாவது புலவராகவும் இருந்து தன்னுடன் எப்பொழுதும் நாற்பத்தி எட்டு புலவர்கள் இருக்க ஒவ்வொரு நாளும் ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர்கள் தொழில் அதனால் அந்த ஓப்ப தலை கூடுதலும் உள்ள பிரிதலும் ஆகி தொல்லை செய்து கொண்டு நீடூடி வாழ்ந்தார்கள் இதுதான் சங்க பலகை தன்மை என்று சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நாம் இந்த என்னந்த வரலாற்றை இல்லை இவற்றையெல்லாம் இப்படி எல்லாம் எண்ணுவதற்கு காரணம் நம்முடைய குருமூர்த்திகள் தந்த அருட்கொடை அதெல்லாம் நம்முடைய திருவடிகளுக்கு வணக்கம் கூறி கேட்டு மகிழ்ந்திருக்கின்ற பெரியவர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் கூறி ஒளிப்பதிவு செய்கிற நம்முடைய அந்தவர்களுக்கு வணக்கம் கூறி நிறைவுபடுத்துகிறேன் வணக்கம்